வசிஷ்டாச்சாரியருடைய குலத்தில் தோன்றியவர் வேதவியாசருடைய அருளாலேயே பிறந்தவர் யமதர்மராஜனுடைய அம்சமாகவே கொண்டாடப்படுகிறார் இவ்வுலகத்தில் தர்மத்தை காக்கும் பொறுப்பு யமனுடையது யமதர்மராஜன் சூரிய பகவானுடைய பிள்ளை யமோ வைவசதோ ராஜான்னு சொல்லுவார்கள் யமனுடைய கூட பிறந்தவள்தான் யமுனா என்னும் நதி மதுரை பட்டணத்தையும் சுற்றி யமுனை நதி ஓடுகிறது யமுனை நதியில் கண்ணனம்பெருமான் ஜலக்கிரீடை செய்திருக்கிறான் அதன் கரையில் அமர்ந்து கொண்டு புல்லாங்குடல் ஊதியிருக்கிறான் அதன் அருகிலே இருக்கும் மடுவிலிருந்து காளிஞ்சனை ஓட்டியிருக்கிறான் கண்ணனுடைய திருமேனில் இருக்கும் கருப்பு வரணம் யமுனை ஆற்றில் இருக்கும் கருத்த வரணத்தின் ஷாயல் வீசி வீசித்தானோ என்று பெரியோர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் கண்ணன் எப்போது வாய்கொப்பளித்தாலும் அந்த தண்ணீரை யமுனை தாயார்தான் தாங்கிக் கொள்ளுகிறார் இப்படி யமுனாயாலே கண்ணனுக்கு பெருமை கண்ணனாலே யமுனைக்கு பெருமை அந்த யமுனையாற்றனுடைய கூட பிறந்தவர்தான் யமதர்மராஜன் யமனும் இந்த தேசத்தில் தர்மத்தை காப்பதற்காகவே பிறந்தவன் அதேபோல் யமுனா ரசிகனான கண்ண நம்பெருமானும் அவனே தர்மமாக இருந்து என்னையே தர்மமாக பற்று என் அர்ஜுனனுக்கு கீதையில் ஓசினான் அந்த யமதர்மராஜனுக்கு குமாரனாக அவர் அம்சமாக பிறந்தவர்தான் விதுரர் விதுரர் கண்ணனுக்கு எவ்வளவு நெருங்கியவர் இதை பலவிடங்களிலும் மகாபாரதத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்ப கண்ணனே தர்மம் யம தர்மராஜன் தர்மத்தை பிறந்திருக்கிறான் அப்ப கண்ணங்கிற தர்மத்தை எவ்வளவு தூரம் விதர் எடுத்துரைப்பார் கண்ணனுக்கு எது பிடித்தமானதோ அதை செய்வது தான் தர்மம் அப்படிங்கிறதையும் விதர் விடாமல் ஓதிக்கொண்டு வருகிறார் அந்த கண்ணனுக்கு ஏதாவது கையூட்டு லஞ்சம் கொடுத்து தன் பக்கத்துக்கு இழுத்து விடலாமு திருத்தராஷ்டரன் நினைக்கிறான் விதரதை கண்டிக்கிறார் திருத்தராஷ்டராய் ஏன் இப்படி அறிவிழந்து செயல்படுகிறாய் கண்ணன் இதற்கெல்லாம் மயங்கக்கூடியவனா அவன் ஆறு கொடுத்தும் வாங்கக்கூடியவன் அல்லன் தன் பக்தர்களுக்கு மட்டுமே அடிமைப்பட்டவன் நேர்வழி நடப்பதற்கு பார் என் அனைத்து தர்மத்தையும் திருத்தராஷ்டனுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார் அதுல ரெட்டரட்டையா இருக்கிற தர்மங்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் கடந்த நாள் சந்திக்கும் போது ஒரு இரட்டையை பார்த்தோம் பிரபுவாகவே இருந்தாலும் பொறுமை காக்க வேண்டும் ஏழையாக இருந்தாலும் கொடுக்கும் திறன் வேண்டும் இந்த ரெண்டும் இருப்பவன் இந்த ரெண்டு உடையவர்கள் ஆரோ சுவர்க்கத்த உயர்ந்த கதியை அவர்கள் அடைகிறார்கள் என்று பார்த்தோம் பிரபு பரசுராமர் நல்ல சக்தி படைத்தவர் வீரம் படைத்தவர் ஆனால் பொறுமை காக்காமலே போனார் ஆகையாலே அனைத்தையும் இழந்து போனார் பிரபு வாலி ஆனா தன் காலில் விழுந்த சுக்கிரீவனை மன்னிக்காமல் போனான் அதனாலதான் உயிரே இழந்து போனான் வாலியை கொண்ட ராமன் அவனுடைய கேள்விக்கு விட இருக்கும் போது வாலி உன்னை கொன்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நான் அரசன் நீ பிரஜை நீ குற்றம் புரிந்திருக்கிறாய் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு வாலி கேட்டான் காலில் விழுந்தவனை மன்னிக்காமல் உன்னுடைய பிரபுத்தன்மையை காட்டி அவனை ஓட ஓட விரட்ட அடித்தாய் யாரான் ஒருத்தன் சரணம் உன் திருவடிகளே தஞ்சன் என்று வந்துவிட்டால் நான் பிராணன விட்டாவது அவனை அவன் நம்முடைய பகைவனாகவே இருந்தால் கூட அவன் நம்ம எப்ப அண்டி வந்து அப்ப காத்தே தீர ஆனால் நீ என்ன செய்தாய் உன்னை ராஜான் மதித்தாய் பிரபுன்னு மதித்தாய் அண்ணன் பார்த்தாய் என்ன பார்க்க மறந்தாய் சுக்ரீவன் நல்லெண்ணத்துல செஞ்சிருக்கான் மறந்துவிட்டேன் இதோ இப்பவும் காலில் விழுந்து அரசை திரும்ப சமர்ப்பிக்கிறான்கிறத மறந்தாய் காலில் விழுந்தவனை காப்பாற்றுவது பிரபுவுக்கு லட்சணம் அப்படிங்கிறதையும் மறந்தாய் என்று சொல்லித்தான் வாலியராமன் சொன்னான் அப்ப பிரபுவா இருந்துவிட்டு பொறுமை காக்காமல் மன்னிக்காமல் இருந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை என்று அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரபுவாக இருந்தாலும் பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது பொறுமை காக்க வேண்டும் மற்றொன்று ஒருத்தன் திரன்னை வேணும் நம் மாலை என்ன சிறிது முடியுமோ அத மற்ற பேருக்கும் கொடுக்க வேண்டும் பகவானுக்கும் கொடுக்க வேண்டும் மாலாக்காரர் மதுரை பட்டணத்தில் கண்ணன் பத்து வயசு வரைக்கும் கோகுலத்திலும் நந்த கிராமத்திலும் இருந்தான் அங்கிருந்து புறப்பட்டு கம்சனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மதுரா நகரத்துக்கு வந்தான் மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா மதுரேன்னு சொன்னாலே அனைத்து பாங்களும் தொலைந்து புண்ணியமே திட்டுமான் அப்படிப்பட்ட மதுர நகரத்துக்கு வருகிறார் அலங்காரம் அண்ணிக்கணும்னு ஆசை இவ்வளவு நாள் கிராமத்துல இருந்து விட்டார் ஒப்பனை செய்துக்க வேண்டிய தேவை இல்லை நகரத்துல யார் இருந்தாலும் பாருங்க வாசல்ல குப்பை கொட்டை போறதுன்னா கூட ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டுதான் பிளாட்ல இருந்து கீழே இறங்குவா ஆனா கடகடத்திற்கு போய் கோவிலுக்கு போட்டு எல்லாமே பனியனோடயே கிராமத்துக்கு ஆறா முடிச்சு வந்துருவா இந்த ரெண்டு வித்தியாசம் பாக்குற முடியும் ஒப்பனை இருந்தால்தான் நகரத்தின் வாழ்க்கை கண்ணன் நேற்று வரைக்கும் கோகுலத்திலிருந்து இருக்கார் கிராம வாழ்க்கை இன்னைக்கு மதுராங்கிற பெரிய பட்டணத்துக்கு வந்திருக்கார் உடனே ஒப்பனை செய்து கொள்ள வேண்டும் நல கூனி அவரிடத்துல சந்தனாலங்காரம் அதற்கு முன்பாக புஷ்பாலங்காரம் மாலாக்காரர் இடத்துல போய் பூ கேட்டான் அவர் மிகவரியவர் ஏழை அவர் இருக்கிறது ஒரு சின்ன தெரு குறுஞ்சந்தில் ஒரு குரு வீட்டில் வசிக்கிறார் கண்ணன் அவர் முன்னாடி போய் நின்று தட்டுகிறான் பிரசாத பரமௌநாதோ மம கேக முபாததோ தன்யோகம் அச்சயிஷியாமி கண்ணனே எல்லாம் வித்து போச்சே பாக்கி இருக்கிறது ரெண்டு மூணு புஷ்பம் அதை ஷடக் கொடுத்தான் கண்ணன் திருவடிகளுக்கு சமர்ப்பித்து விட்டான் அப்ப அந்த மாலாக்காரருக்கு என்ன பெரிசா இருந்ததுக்குள்ள கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்த சொல்லியும் அப்ப ஏழையாக இருந்தாலும் சிறியதை கொடுத்தா கூட அது பெரியதாக கருதப்படுகிறது மற்றொடம் பார்க்கலாமே லவகுஷர்கள் இராமாயணத்தை கற்றார்கள் மிதலை செல்வி உலகுய்ய திருவயிறு சம்பவள திரழ்வாய் தன் சரிதை கேட்டான்னு குலசேகரனுடைய கோஷம் ஓரோரு ரிஷியனுடைய ஆசிரமத்துக்காக போறா இந்த ரிஷி ஒன்னு ரிஷி அவர்கிட்ட இல்ல ராமாயணம் கேண்டார் குழந்தைகளே உங்களுக்கு எதாவது சம்பாவனை பரிசு கொடுக்கணும் தாங்கோ என்கிட்ட இருக்கிறது ஒரு மான் தோல் மர ஒறி வச்சுக்கோங்கோ கொடுத்தார் இன்னொரு ரிஷி அது கூட ரொம்ப இல்லை ஒரே ஒரு கமண்டலம் இருந்தது இருந்தா இந்த கமண்டலத்தை வச்சுக்கோன்னு கொடுத்தார் இன்னொருத்தர் ஒரு தர்ப்புல்லுதான் கிடைச்சது அதை வச்சுக்கோன்னு கொடுத்தார் ஒரு ரிஷி கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்ப அவர் ஆசீர்வாதம் பண்ணார் குழந்தைகளே எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்ல ஆனா அதனால ஒண்ணுமில்லை இப்போ எங்கிட்ட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு நீங்க நன்னா இருக்கணும்னு மனசால எனக்கு நினைக்கிறதுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த பாடலை இந்த தேசத்து ராஜாவே கேட்கட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை கிடைக்கட்டும்னா காசு பணம் கொடுத்தது நிற்கும் நிற்காமல் போகும் ஆனா சாந்தோர் ஒருத்தன் உள்ளத்தாரே உளமாற நாம நன்னா இருக்கணும்னு நினைச்சிட்டோம் அதுக்கப்புறம் எந்த தீது நம்ம வந்து அடையின்னு சொல்லுங்க அப்ப அவர் வரியவர் தான் அவர் இடத்துல ஒண்ணும் கிடையாது ஆனா எவ்வளவு பெரிய மனசை எடுத்து கொடுத்துருக்கார் மனது தாராளமாக இருக்க வேண்டும் கை தாராளமா இருக்கோ இல்லையோ நம்மள்கிட்ட பத்து பதினாறு இருக்கலாம் பத்து லட்சம் இல்லாமல் கூட போலாம் ஆனா இருக்கிறதுக்குள்ள பகிர்ந்து உட வேண்டும் அல்லவா அப்ப தரித்திரனாக இருந்தாலும் எவன் கொடுக்க தெரிந்து கொண்டு இருக்கிறானோ பல இடங்கள்ல பாருங்க ஆங்காங்கு பிச்சை எடுத்து வாழ்பவர்கள் இருக்காள் இல்லையோ நாம ஏதாவது பக்கத்துல நாய் வாழ கொழச்சுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணுமே போடவே மாட்டோம் இது நம்ம பழக்கம் ஆனா நம்ம கிட்ட பிக்ஷை கேட்டு பத்து பதினஞ்சு சேர்த்து வச்சோ அல்லது ஷோறு சேர்த்து வச்சுன்னு காலம்லயோ அவள் அதை ஒரு நாலஞ்சு மிருகமான உட்காந்துருக்கும் அதுகளுக்கு கொடுத்துட்டு தான் அவ சாப்பிடுவா அப்ப அவனுக்கு அந்த நல்லா என்னன்னு இருக்கேன் நமக்கு அது வர வேண்டாமா ஒண்ணுமே இல்லாத காக்கே அதுக்கு எது கிடைக்கிறதோ அது கூட சேர்ந்து கேட்டுட்டு தானே கொடுக்கறது அதனால தான் கொடுக்கணும் இது தப்பான அபிப்பிராயம் ஏழையாகவே இருந்தாலும் ஏன்னா ஒத்தரை கூட்டு சோறு போடுறதுக்கு நம்மளால முடியாதா நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒத்தரை நினைச்சு பார்க்கணும் நம்மால் இயன்ற தர்மத்தை தானத்தை நம்ம பண்ணிருக்கோமா யார் வேணா இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளக்காரராக இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபாய் சம்பளக்காரனா இருக்கட்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவரா இருக்கட்டும் அவரவர் ஒருத்தருக்கு சோறு போட முடியாத பொருத்தானே கூட்டு உக்காத்து வச்சு அவருக்கு திருப்தியா போட்டு அவருக்கு கைகால் அலம்பி அவருக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்து ஒரு நாள் ஆசுவாசப்படுத்தி அவருக்கு உபச்சாரம் பண்ணி என்னைக்கான ஒரு நாள்ல மன்னிச்சு விட்டுக்குமா பண்ணாலே மனசை ரொம்ப ரக்க கட்டி பறக்கும் அதை அவரவர்கள் பண்ணி பார்த்தால்தான் தெரியும் ஏன்னா பசியில வாடிக்கொண்டிருக்கிற ஒருத்தரை உட்கார்த்தி வைத்து சோறு போட்டு அந்த வயறு நிரம்பி அவருடைய உள்ளமும் முகமும் திருப்தி அடையறத பார்த்தீங்கன்னாலே நமக்கு அவ்வளவு பரமசாந்தமா இருக்கும் அதை செய்யணுங்கிறது இந்த இடத்துல விதர் உரைக்கிறா இதை எதுக்கு திருத்தராசம் கொடுத்துருக்காருனா திருத்தராசரா நீ ஒரு லட்சம் பொற்காச்சி குடுப்பே நீ நூறு குதிரை கொடுப்பே எல்லாமே கொடுப்பே ஆனா உன் மனசு எப்படி இருக்கு தெரியுமா பாண்டவர்களுக்கு மட்டும் குண்டூசினாலும் தரமாட்டேன் இது நல்ல எண்ணம் இல்லையா வறியவனா இருந்தாலே கொடுக்கணும் இருக்கேன் நீயோ தேசத்துக்கே ராஜா அவர்கள் உரிமை இருக்கிற ராஜ்யத்தை கேட்கிறார்கள் ஆனாலும் நீ கொடுக்க மறுக்கிறாய் என்னால் அப்ப ஆண்டியவட நீ தாழ்ந்தவனாக போய்விட்டாய் வறியவர்கள் உயர்ந்தவர்கள் ஆனா பணக்காரனான நீ என்னோ தாழ்ந்து போகிறாய் என்ன அவனை இடி குறைத்தார் இதே விஷயத்துல அடுத்த ரெண்டு ஸ்லோகம் இருக்கு பார்ப்போம் நியாய ஆகத்திரௌ துவரௌ அபாத்திரே பிரதிபத்தி பாத்ரேச அதிபாதனம் நியாயமான வழியில் பொருள் சம்பாதித்திருக்கிறோம் நேர்மையான வழியில பொருளை சம்பாதிச்சிருக்கோம் அது வரைக்கும் ஒரு நாள் வந்து விட்டார் ஆனால் அதோட போராடுங்கிறார் நேர்மையான வழியில் பொருள் சம்பாதிக்கப்பட்டாலும் இந்த ரெண்டும் இருந்ததனால் அந்த பொருள் நிற்காது அல்லது அந்த பொருள் சம்பாதித்ததுல பிரயோஜனமே கிடையாது பொருளை சம்பாதிக்கிறதுங்கிறது ஒன்றும் சம்பாதிச்சது நம்ம இடத்துல நிலைக்க நம்ம இதான் யோக கஷேமம்னு சொல்றார் யோக கிடைக்காதது கிடைக்கிறது கஷேமது தங்க வேண்டும் அப்ப நியாயமான வழியில ஒருத்தர் பொருள் இட்டு விட்டார் இனிமே அது தங்கணும் அதுக்கு இந்த ரெண்டு மரணம் இது ரெண்டும் இல்லையா பிரயோஜனம் இல்லையா ஏதெனில் அபாத்திரே பிரதிபத்தி பாத்திரே யாருக்கு பிச்சையிடக்கூடாதோ அபாத்திரம் அதேசம் அகாலம் அபாத்திரம் இவற்றில் நாம் எதுவும் தானம் பண்ணுவது கூடாது யார் தானம் ஏற்பதற்கு யோக்கியதை இல்லாதவரோ தகுதி இல்லாதவரோ அவர் தான் பாத்திரம்னா இந்த கையில பிடிச்சிக்கிற பாத்திரம் அல்ல நாம கொடுக்கறதை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான தகுதி உடையவர் நல்ல பாத்திரம் சத் பாத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ அப்பது பாத்திரத்தில் கொடுப்பது அபாத்திரம்னு சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு தகுதி கிடையாது ஆனா அவரத்துல கொடுக்கறது அப்ப நியாயமான வழியில் பொருளியிட்டு விட்டு கொடுக்க கூடாத இடத்தில் அதை கொடுத்தாலோ அல்லது கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்காமல் இருந்தாலோ இரண்டும் குற்றமாகி போகிறது அப்ப மூணு வேலை ஒண்ணும் நியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணும் அடுத்தது கொடுக்க வேண்டியவர்கள் தகுதி படைத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது செகண்ட் ஸ்டெப் மூணாவது யாருக்கு தகுதி கிடையாதோ அவர்களுக்கு கொடுத்து விடுவது கூடாது நமக்கு சந்தேகம் வரும் யார சுவாமி தகுதி உடையவன் சொல்றார் எத பாத்திரம் சொல்றார் எதா அபாத்திரம் சொல்றார் ராத்திரி பொழுதுல தானம் பண்ணக்கூடாது அப்ப அகாலத்தில் பண்றோம் அர்த்தம் ராகுகால பொழுதோ யமகண்ட பொழுதோ அந்த சமயத்துல தான தர்மம் பண்ணக்கூடாது அப்ப அகாலத்துல பண்றோம்னு அர்த்தம் ஆ தேசம் ஸ்மசான பூமியில் வைத்து தான தர்மம் பண்ணக்கூடாது அதற்கு வெளியில் இருந்து கொண்டுதான் தானத்தையோ தர்மத்தையோ பண்ண வேண்டும் அதே போல சில சில தேசங்கள் இருக்கு சில சில காடுகள் உள்ளன அதெல்லாம் அதேஷம் அப்போ அகாலத்தில் பண்ணக்கூடாது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஆ தேசத்தில் பண்ணக்கூடாது இந்தெந்த இடத்துல கூடாது அபாத்திரத்தில் கூடாது யார் ஒருத்தனுக்கு சுத்தமே இல்லையோ சுத்தி இல்லையோ மனத்தாலோ மெய்யாலோ மொழியாலோ யார் ஒருத்தன் தூய்மையற்றவனாக இருக்கிறானோ அவன் தானத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவன் அப்படிப்பட்டவனுக்கு கொடுக்கிறதே கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் இதே தகுதி இருக்கிற அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதும் கூடாது கண்ணன் கீதையில சொல்லச்சே அனுபகாரம் கொடுன்னு சொல்லியிருக்கு அதுக்காக நான் கொடுக்கிறேன் வேற எந்த பயன் கொடுக்கவில்லை என்கிற உறுதியோட எவன் ஒருத்தன் கொடுக்கிறானோ அதுதான் சாத்திக தானம் அவன் கொடுக்கும் போதே அதேசத்தில் அகாலத்தில் கொடுப்பது கூடாதுக்கு அர்த்தம் அப்பா பாத்திரே பிரதிபத்தி கொடுக்காமல் விட்டு விடுவதோ இரண்டுமே குற்றமாகிறது இதுக்கு மேலே அடுத்த ஸ்லோகம் இதோட சேர்ந்ததுதான் துவாவம்பதி நிவேஷ்ட் கலே பத்வா திருடாம் அம்பதி பெரிய கடலிலே இவர்கள் இருவரையும் கழுத்தில் பாறாங்கல்ல கட்டி இறைச்சி விட வேணும் ரொம்ப கோபம் கழுத்துல பாறாங்கல்ல கட்டி கடல்ல இறக்காரம் தரிசி சொத்து பத்து இருக்கிறவர் நல்ல பணக்காரர் அதா தாரம் ஆனா ஈயா ஒரு நிமிஷம் ஒருத்தருக்கு ஒன்னு குடுக்கவே மாட்டார் எச்ச கையால வரச்சிட மாட்டார் ஒன்னு சொல்ல ஈயாதவர் ஈதல் இசைப்பட வாழ்தல்னு தெரியாதவர் அப்ப தனிக்கனாக இருந்தாலும் கொடை யாரிடத்தில் இல்லையோ கொஞ்சம் கூட கொடுப்பதில்லையோ அப்ப அவன் கழுத்தில் பாறாங்கல்ல கட்டி கடல்ல இறக்கணும் இன்னொன்னு தரித்திரம் ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்கார் ஆனா அவருக்கு எதையுமே பொறுத்துக்கு தெரியாது ஏழையா இருந்தா முதல்ல பொறுமை வேணும் பொறுமை காத்தால் நம் நிலமை தன்னடையே மாறுவதற்கு ஆரம்பிக்கும் நான் ஏழையாருமேந்து வெயில் ஆகாது குளிராகாது வெப்பம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிருந்தா நாலு வார்த்தை விழத்தான் விடும் பொறுமை காத்தாத்தான் நம்மால் முன்னுக்கு வரவே முடியும் அப்ப ஏழையாக இருந்தும் யாரும் இருக்கானோ தபஸ் இல்லாதவனாக இருக்கானோ அவனையும் கழுத்தில் கல்லை கட்டி சமுதிரத்தில் இறக்க வேண்டியதான் நல்ல பணக்காரனாக இருந்தாலும் யார் கொடுப்பதே இல்லையோ அவனையும் கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் இறக்க வேண்டியதுதான் என்ன ரெண்டு ரெண்டாக இப்ப சொன்னார் இன்னும் ஒரே ஒரு ரெண்டு மட்டும் தான் பார்க்க போறோம் அப்புறத்திலிருந்து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 नोमो प्राडकास्ट कै म